ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்முகம் தர்மசாஸ்திரத்திலிருந்து தர்மசாஸ்திரத்தை நாம் எப்படி பார்க்கணும் தர்மசாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை எப்படி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக பார்த்துன்னு வரும் அனைத்து வித்தியைகள்லேயும் என்ட்ரன்ஸ்ன்னு இருக்கிற மாதிரி தர்மசாஸ்திரத்துக்கு கிடையாது கல்பசூத்திரத்துக்கு பரிபாஷா சூத்திரம்னு ரிஷிகள் பண்ணியிருக்கா வேதத்திற்கும் பரிபாஷை இருக்குது எல்லா சாஸ்திரங்களுக்குமே பரிபாஷை இருக்குது தர்மசாஸ்திரத்துக்கு பரிபாஷான்னு தனியாக கிடையாது அந்த தர்மசாஸ்திரத்துக்கு உள்ளேயே தான் அந்தந்த இடத்துல இந்த விஷயங்களை நமக்கு காண்பிச்சிருக்கா அதையும் நன்றாக நாம் தெரிஞ்சுக்கணும் இதற்குன்னே பழைய நாளில் கிராமங்கள் உண்டு தர்மசாஸ்திரம் சொல்பவனுக்கு என்ன பொறுப்புன்னா அவன் சொல்வது சரியாக இருந்தால் அவனுக்கு கேட்டவனுக்கு புண்ணியம் இருக்குது சொல்கிறவனுக்கும் புண்ணியம் அது இப்போ யாரோ ஒருவன் ஏதோ ஒரு சட்டம் விஷயமாக கேட்கிறான் அவனுக்கு நான் அவன் இவன் இவன் நேரடியாக சொன்னதுனாலேயோ மறைய மு த சரியாக சொன்னாலோ தவறாக சொன்னாலோ இவனுக்கு புண்ணியமோ பாபமோ ஒன்றும் இல்லை சொல்கிறவனுக்கு உலகத்தில் ஆனால் தர்மசாஸ்திரத்தில் எப்படின்னா ஒரு விஷயத்தை சரியானபடி சொன்னால் சொல்கிறவனுக்கும் புண்ணியம் உண்டு சரியானபடி சொல்லலை தவறான ஒரு வழியை சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு பாபம் சம்பவிக்கிறது அவரதானாம் அமந்திரானாம் ஜாதிமாத்திரோபஜீவினாம் சகசரசமேதானாம் பரிஷத்துவம் நவித்தியதே இன்னும் எந்த விஷயத்திலையும் ஒரு கட்டுப்பாடு இல்லை வேதம் தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற முழுமையான ஜானம் இல்லை படித்தவன் அப்படின்னு மாத்திரம் சொல்லிக்கிறான் அப்படின்னா அவனிடத்தில் தர்மத்தை கேட்கப்படாது தர்மம் சொல்கிறவனுக்கு பொறுப்பு ஜாஸ்தி எத்வதந்தி தமோமூடாக மூர்காஹ்மதா தத் தத்பாபம் சததா பௌத்வா தத்வற்று நதி கச்சதி யார் இதையெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நானும் தர்மம் தெரிஞ்சவன்னு சொல்கிறானோ அல்லது தர்மசாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை சொல்கிறானோ அதை கேட்பவனுக்கு அவன் பண்ணுறக்கூடிய காரியம் தப்பாக போகிறது சொல்கிறவனுக்கு பாபம் நூறு மடங்கு ஜாஸ்தியாக கிடைக்கிறது அஜாத்வா தர்மசாஸ்திராணி பிராயஷ்ச்சி ददाति யா பிராயஷ்ச்சி भवेत् பூத்த கில்பிஷம் பரிஷத் விரேத் அதாவது யார் தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்காமல் அவனுக்கு புரிஞ்ச பாஷையில் கொஞ்சம் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுண்டு தனக்கு தெரிஞ்சுண்ட விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுண்ட மாதிரி காட்டிக்கொண்டு யார் சொல்கிறானோ அவனுக்கு நரக்கம் கிடைக்கிறது இன்னும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு மகரிஷிகள் சொல்லியிருக்கான் அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குது அதாவது உலகத்தில் நமக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனால் உடனே அனைவருமே டாக்டராக மாறிடுவான் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்பா லேசாக தலைவழிக்கிறது அப்படின்னா உடனே அவர்கள் மருந்து சொல்ல ஆரம்பிச்சுடுவான் நமக்கு டாக்டர் படித்த மாதிரி மருந்து சொல்லுவான் இது எல்லா விஷயங்கள்லேயுமே உண்டு லௌக்கிகமாக நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் போராது அப்படின்னு அவ புரிஞ்சுட்டு நமக்கு சொல்லுவான் உடம்பு சரியில்லைன்னா உடனே அனைவரும் டாக்டராக மாறிடுவான் நாம் ஏதோ உலகத்தில் உள்ள வழக்கங்கள் ஏதோ அரசியல் ஏதாவது பேச ஆரம்பித்தா உடனே இவர்கள் சட்டம் படித்த மாதிரி நம்மட்ட இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாள் இது உலக வழக்கம் அது மாதிரி தர்மசாஸ்திரத்தை சொல்லப்படாது சொல்ல முடியாது தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு கால அவகாசம் நிறைய எடுத்துட்டு தெரிஞ்சுக்கணும் பொழுதுபோக்காக தர்மசாஸ்திரம் பேசுறதுங்கிறது கூடாது நாபருஷ்ட கஷ்டித் ப்ரூஜாத்து கேட்காமல் எந்த ஒரு தர்மசாஸ்திரத்தையும் யாருக்கும் சொல்லக்கூடாது சரியான பிரமாணத்தோடு சொல்லணும் ஆதாரத்தோடு எந்த விஷயத்தையும் சொல்லணும் ஒரு விஷயம் ஆதாரம் இருக்குது ஆனால் அந்த முறையில் செய்யப்படலை அப்படின்னா அதை திருத்தணும் ஆதாரமே இல்லை பிரமாணமே இல்லை ஒரு விஷயம் செய்யப்படுறது அப்படின்னா உடனே அந்த விஷயத்தை நிறுத்தப்படாது இதற்கு எங்கள் பிரமாணங்கள் இருக்குதுன்னு தேடணும் தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும் இப்படி நடக்கிறது இதற்கு எங்கே பிரமாணம் இருக்குதுன்னு தேடணும் இல்லை அப்படின்னா அப்போ அதை திருத்தணும் மாற்ற முயற்சி பண்ணணும் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்குது தர்மசாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது ஒரு தப்பு நடக்கிறது ஒரு அதர்மம் நடக்கிறதுன்னா இப்போ நீ பண்ணுறது தப்பு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டால் அவன் மாற்றி பண்ணினாலும் இவனுக்கு பங்கு இல்லை இவனுக்கு தப்பு வராது பாபம் வராது தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் தப்பு பாபம் உண்டு தெரிந்தால் கட்டாயம் சொல்லணும் தவறு நடக்கிற இடத்துல சொல்லணும் கெட்ட பேர் வரும் திட்டுவான் அனைத்தும் வாங்கிக்கணும் வாங்கி கொண்டு இதை சொல்லணும் சொல்வதால் நம்மை யார் கேலி பண்ணுறானோ நம்மளை யார் கிண்டல் பண்ணுறானோ நம்மை பார்த்து யார் சிரிக்கிறானோ நம்மை பார்த்து யார் குறவாக பேசுகிறானோ நாம் சொல்வதை யார் கேட்கலையோ அவனுக்கு நம்ம இடத்துல உள்ள பாகம் பூரா போய்டுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதனால அவன் சிரிக்கிறான் கிண்டல் பண்ணுறாங்கிறதுனால நாம் எந்த விஷயத்திலையும் மா மாறவே கூடாது அப்படியெல்லாம் பார்க்க போக தான் சிகை போயிடுத்து யக்னோபவேதம் போயிடுத்து சிகை வச்சிருந்தால் உலகத்தில் அனைவரும் பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு சிகையை விட்டோம் யக்னோபவேதம் போட்டிருந்தால் அனைவரும் பார்த்து சிரிக்கிறான்னு யக்னோபவேதத்தை விட்டோம் அப்படி விட்டு நம் குழந்தைகள் பணம் ஆயுசு அனைத்தையுமே விட்டுவிட்டோம் அப்படி போயிட்டது விடக்கூடாது சிரிக்கட்டுமே ஒருவன் நம்மை பார்த்து சிரித்தால் ஒருவன் நம்மை பார்த்து கிண்டல் பண்ணினால் நம்ம இடத்துல உள்ள பாப்பத்தை பூரா அவன் அப்படி தான் இருந்த பழைய நாளில் அப்படி தான் இருந்திருக்கான் ஆகையினால் இவன் சிரிக்கானா இவன் பார்ப்பானா இவன் நம்மை எப்படி பார்ப்பான் இவர்கள் நம்மை எப்படி பார்ப்பார்கள்ங்கிறதுக்காக உலகத்திற்காக நம்முடைய வேஷத்தை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாற்றிக்க கூடாது இந்த நாளில் அதெல்லாம் ஒரு ஃபேஷனாகவே வந்துட்டது ஆனால் சிக வச்சுக்கிறது அது ஒரு ஃபேஷனாக போயிடுத்துப்போம் இந்த கல்யாண விஷயத்தில் எல்லாருமே சொல்ற சிக்க வச்சு பையன் வேண்டான்னு பொண்ணு சொல்றா அப்படின்னு சொல்லுவா அது பொய்யின்னு நான் சொல்கிற வழக்கம் பொண்ணு அப்படி சொல்ல மாட்டான் என்ன உலகத்தில் பல பேர் சிக வச்சுருக்காரு எத்தனையோ பேர்களை பார்க்குறோம் நடிகர்களும் சிக்க வச்சிருந்த நடிகர்கள் இருக்கா கடையில் போய் பார்த்தால் சிக்க வச்சிருந்த முதலாளிகள் இருக்கா உத்தியோகம் பார்க்கிறவர்கள் எத்தனையோ பேர் சிக்க வச்சுருந்தவா இருக்கா அதனால் அந்த பொண்ணுக்கு சிக வச்சுன்றவர்களை பார்க்கறதில் புதுசில்லை அது தப்பான ஒரு தகவல் அப்படி சொல்ல மாட்டான் அப்படி சொன்னால் உலகம் தெரியலேன்னு அர்த்தம் அதனால உலகம் பார்க்கறதுங்கிறதுக்காக நாம் நம்முடைய வழக்கத்தை மாற்றிக்க கூடாது இப்படியெல்லாம் இதெல்லாம் அடிப்படையாக நாம் தெரிஞ்சுக்கணும் இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் பாபநாசம் என்கிற கிராமத்தில் ஊருக்கு பக்கத்தில் ஆண்டாநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு மகாகணபதி சந்நிதி இருக்குது அந்த மகாகணபதிக்கு விதாயக பிள்ளையார் அப்படின்னு பேர் தர்ம தர்மசாஸ்திரத்தில் என்ன சந்தேகம் வந்தாலும் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பிள்ளையாருடைய சன்னிதியில் வச்சுட்டு வந்துடுவார் போய் பார்த்தால் அதற்கு பக்கத்தில் இன்னொரு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தால் நம் கேள்விக்கு பதில் இருக்கும் அந்த பிள்ளையார் நாம் கேட்கக்கூடிய தர்மசாஸ்திர கேள்விக்கு பதில் சொல்கிறார் அப்படிங்குறதான் அந்த பிள்ளையாருக்கு உள்ள பெருமை அப்படின்னு மகா பிரியவை காண்பிச்சுருக்கா விதாயகர் சந்நிதின்னு பேர் அந்த பிள்ளையாருடைய சன்னிதிக்கு ரொம்ப பிராச்சீனமான கிராமம் அந்த கிராமத்தில் தர்மசாஸ்திரம் படித்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கா அவர்கள் நிறையா கிரந்தங்கள் புஸ்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கா அப்படி தர்மசாஸ்திரம் சொல்கிற பிள்ளையார் சந்நிதி இருக்குதுன்னு அந்த ஊருக்கு பெருமை அப்படி கிராமங்கள் நிறையா இருந்தது அந்த கிராமங்களில் இருந்து தான் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு புஸ்தகங்கள் மூலமாக போட்டு பிரச்சாரம் பண்ணினான் அது படிக்கிறதும் குறைஞ்சு போயிடுதுன்னு தான் மகா பிரிவா ஸ்திரீகள் எல்லோரும் பொழுதுபோக்காவது தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு தமிழில் போட சொன்னான் இன்றைக்கி தமிழில் போட்டது ஸ்திரீகளுக்கு உபயோகப்படுறதோ இல்லையோ பண்ணி வைக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு இந்த நாளில் ரொம்ப உபயோகப்படுறது தமிழில் போட்டது அப்படி மகாபிரிவா தீர்க்க தரிசியாக அப்போவே பார்த்து தமிழில் போட சொன்னான் மகாபெரிவாக சில தர்மசாஸ்திர விஷயங்களை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்துருக்கா என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்